சச்சிதானயக் க்ஷே நமோ வேதாவே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜா வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சவஸ்தம் நருச்சு ஜன்மராதியூஷம்புரா புஷ்ராோ மாஸ்வனோ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் முடிச்சுட்டோம் இருந்தாலும் கடைசியில் என்ன படிச்சோங்கிறத பார்த்துப்போம் விதாத்த அனந்ததீனா விசேஷிவா தாத்துருத்தமாக நாம ஏற்கனம் சமதி கரண்டேன் <coughs> सर्वुभ्य पृथिव्यादिभ्य उत्कृष्ट चिधाथ धा विरींचे उत्कृष्टी वैयधिकरण्य <coughs> साधारण विष्ण व्रह्मेम प्रिची पाको अब विकोर ब्रह्मा, ब्रह्मा रूपार மகாவிஷ்ணுதான் பிரம்மாவாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த விதாத்தா தாரு தாத்துருத்தமாகறதுக்கு மூணு அர்த்தம் சொல்கிறார் அனந்தாதீனாமப்படி தாரகத்துவாத் இந்த பிரபஞ்சத்தை பூமியை தாங்கிறது அனந்தன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அதையும் தாங்குறவர் அதனால் தாத்துருத்தமாக இல்லாட்டி என்னதுன்னா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சர்வ தாத்துபியா பிளிவியாதிபியா உத்கிருஷ்டா சித் சைத்தன்யம் அதாவது கான்ஷியஸ்னஸ் சர்வ தாத்துப்பாக எல்லா தாத்து தாத்துன்னு சொன்னால் பிருத்திவியாதி பூமி முதலான எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்கிறதுனால சைத்தன்யம் பிருத்திவியாதிப்பியாகனால் பூமி முதலானவைகளுக்கு மேலானது அப்படின்னு அர்த்தம் இந்த கிரியேஷனுக்கு மேலானவர் அப்படின்னு அர்த்தம் ஆகையினால கான்ஷியஸ்னஸ் चैतन्यम इल्लाटी धा धा उत्तम उत्तम धांग चैतन्य अर्थम बनलाटी धा धा प्रिंचेहे उत्कृष्टा प्रमा उयर्वर अह्मावे रूप्रेल विकरण्यन அடுத்தது ரெண்டாக பிரிச்சுக்கலாமான்னு சொல்கிறார் இது படித்தோம்னு நினைக்கிறேன் படிச்சுட்டோம் நாமத்வயம் வா தாதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறது உத்தமஹான்னு எடுத்துக்கிறது காரிய கரண பிரபஞ்ச தாரணாத்து சிதேவ தாத்துஹூ சைத்தன்யம் காரிய கரண பிரபஞ்ச தாரணாத் காஸ் இஃபெக்ட் அதாவது காரியம் காரணம் ரெண்டையுமே இந்த கான்ஷியஸ்னஸ் அதனால் சித்தையே தாத்துன்னு சொல்லலாம் அதுவும் சித்து தான் அர்த்தம் சொல்கிறார் ஆனால் அது காரணம் வேறு சொல்கிறார் பிருத்திவியாதிபிய உத்ஷ்டா சித்தாத்து இல்லாட்டி காரிய கரண காரிய காரண பிரபஞ்ச தாரணாத்து சிதேவ தாத்து உத்தமாகங்கிறதுக்கு சர்வேஷா உத்கத்தானாம் அதிசயேன உத்கத்தாத்து உத்தமாக தோன்றி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லேயும் உயர்ந்ததாக இறைவன் இருப்பதால் உத்தமகான்னு தனியாகவும் பிரிச்சுக்கலாங்கிறார் இப்போ எத்தனை மீனிங் மூணு ஒன்று நாலு அஞ்சு நால நாமத்வயம்னு சொல்கிறார் கடைசியில் தாத்துகு உத்தமஹான்னு ரெண்டாகவும் பிரிச்சுக்கலாம் தாத்திரே நமஹா உத்தமாய நமஹா அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி தாத்துருத்தமாய நமஹா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் அப்புறமே யோ பமனர விம மனுஷவிருவ அப்பமேயோஷி கேஷ பத்மோமர விஷம छविष्ठविरो ध्रुव अप्रमेय ऋषिकेश पद्मनाभ अमर प्रभु नालाच विश्वकर्मा अंजु मनु आष्ट एटवीर व्रुव पत् पत्ना भाष्यम पढ़नाल अमेयक भाष्यं சப்ரேவிஷய திங்க அபா உபமசி ச नापि नापि तद्विना நாப்பமான அபாவ அபாவகோர்சிவிர நாப்பணவே பிரணி அபா கதம் உச்சித்தேன் பிரசஸ்வா பிர அவிஷய அத்தூப்பாஸி அப்பிரயிப்பா விரிவாக்க அப்பிரய பிரமேயான்னு சொன்னால் ஆப்ஜெக்டிஃபையபிள் அறியப்படுறதுன்னு அர்த்தம் ஆனால் அப்பிரமேயான நெவர் ஆப்ஜெக்டிஃபையபிள் ஒரு நாளும் அது அறியப்படு பொருளாக அறிய முடியாது அவிஷய ஆஹா அப்பிரமேயான பிரமேயம் பிரமேயம்னு சொன்னால் அறியப்படுறதுன்னு அர்த்தம் ஆஹ் சக்ஷு பிரமேயம் ஸ்ரோத்திர பிரமேயம் நாசிகா பிரமேயம் மனம் வந்து மூக்குக்கு பிரமேயமாக இருக்குது டேஸ்ட்டு வந்து நாக்குக்கு பிரமேயமாக இருக்குது ரூபம் வந்து கண்ணுக்கு சப்தம் காதுக்கு பிரமேயமாக இருக்குது ஆக பிரம்மன் கடவுள் என்பது எதற்கு பிரமேயமாக இருக்குது கண்ணால் பார்க்க முடியுமா காதால் கேட்க முடியுமா அவர் வந்து ரூபமாக சப்தமாக ஸ்பரிசமாக ரசமாக கந்தமாக கிடையாது இத்தனையிலையும் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டார் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதனால் இது ரொம்ப அழகான ஒரு கமெண்ட்ரி வரும் சப்தாதி ரஹிதத்துவாத்து ந பிரத்ய கமம்ய கம்யா சென்ஸ் பர்செப்ஷனுக்கு வராது அப்படி சொல்லிவிட்டார் இந்திரியங்களுக்கு விஷயமாகாது பொறிகளுக்கு புலப்படாதது தமிழில் சொன்ன பொறிகளுக்கு ஐ பொறிகளுக்கு புலனாகாதது ஏன் எப்படின்னா சப்தாதி ரகிதத்வாத்து சப்தம்னா சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த சப்தம்னா அது சவுண்டு ஸ்பரிஷ டச் பண்ணுறது ரூப ஃபார்ம் இல்லாட்டி கலர் ரசேஸ்டு கந்த ஸ்மெல் பண்ணுறது இதெல்லாம் வராது ஏன்னா பிரம்மன் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் அகந்தம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லியிருக்கு ஆக சென்ஸ் பர்செப்ஷனுக்கு வராது ஆக என்னால் பிரத்ஷமிய நபதிங்கிறது நத்தியகா சப்தாதிரஹிதாத் அப்படின்னா சப்தஸஸ்பசரூபரசிதாத் ஆதிங்கிறத போட்டுக்கணும் சப்தஸ்பசரசரத் நத்தியகமிய பிரத்யா பிரத்யவிஷயம் இல்லை ஆகவே விஷ்ணு பகவான் பிரம்ம பிரம்மஸ்வரூபம் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமில்லை அனைத்துலகமான நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா திருவாச்சகத்தில் வருது அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா ஆக பிரபஞ்சமாக இருக்கிறவரை இந்திரியங்களால் பார்க்க முடியாது ந சந்திருஷே திஷ்டி ரூபமஸ் ந சுஷா பசதி ஹிருதா மனீஷா மனசா அபிக்ளு எஜே நம் விதுரம்தாஸ்தே பவந்தி வேதம் சொல்கிறது மகாநாராயண புருஷத்தில் படிச்சிருக்கோம் இது க இந்திரிய கண்ணுக்கு விஷயம் இல்லை ந சந்திருஷே திருஷ்டி ரூபம் அசிய ந சுஷா பசியதி கஷ்டைனம் மனசினால தான் புரிஞ்சுக்கிறான் ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளு நல்ல கல்ச்சர்டு மைண்ட் ஆஹ் பண்பட்ட மனம் இந்த மெய்ப்பொருளை உணர்கிறது பண்பட்ட மனமே மெய்ப்பொருளை உணர்கிறது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அதுதான் நாப்பி அனுமான விஷயம் சரி இன்ஃபர் பண்ணலாமான்னா இன்ஃபர் பண்ண முடியாது தத்வியாப்த லிங்க அபாவாத் கடவுள் இருக்காருங்கிறத எப்படி இன்ஃபர் பண்ணுறது இன்ஃபர் பண்ணவும் முடியாது ஏன்னா எப்போ பிரத்யக்ஷத்தோட சேர்ந்தது தான் இன்ஃபர் இன்ஃபர் இன்ஃபர் பண்ணுறது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சிக்க முடியாது அனுமானம்ங்கிறது என்னது ஊகம் பண்ணுறது இப்படி இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா அது ஏற்கனவே அனுபவிச்சுருக்கணும் வழக்கமாக அனுமானத்துக்கு சொல்கிற திருஷ்டாந்தம் மலையில் தெரிகிற நெருப்பு மலையில் புகை தான் தெரிகிறது கண்ணுக்கு நெருப்பு தெரியல புகையை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே நெருப்பு இருக்குங்கிறோம் நெருப்புங்கிறது வந்து நேரடியாக கண்ணால் பார்க்கலை ஆனால் என்ன சொல்கிறோம் வீட்டில் நம்ம நெருப்பையும் புகையும் பார்த்துருக்கோம் ஹோமகுண்டத்தில் பார்த்துருக்கோம் சமயக்கெட்டில் பார்த்துருக்கோம் ஆகையினால என்ன சொல்கிறோம் புகை தெரிகிறத்துனால நெருப்பு இருக்கணும்னு ஊகம் பண்ணுறோம் நெருப்பை கண்ணால் பார்க்காட்டாலும் நெருப்பை நாம் ஊகம் பண்ணுறோம் ஏதோ இங்கே மல்லிகைப்பூ வாசனை வருதுன்னா மல்லிகைப்பூ எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்கெங்கயோ மல்லிகைப்பூ இருக்குங்கிறோம் எப்படி இங்கெங்கையோ மல்லிகைப்பூ இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் வாசனை சொல்கிறது இன்னொரு பிரமாணம் சொல்கிறது ஒரு பிரமாணத்துக்கு தெரியலன்னாலும் இன்னொரு பிரமாணத்துக்கு தெரியணும் அது தெரியணும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் தர்க்கசாஸ்திர பாஷை இருக்குதுக்கு ஆக மலை மலையில் தெரிகிற மலையில் தெரிகிற புகை நெருப்பு பர்வத்தா வன்னிமான் தூமவத்வாத் யதா மகானசே இப்படிலாம் சொல்லுவாள் அது சாஸ்திர பாட்டத்தில் அப்படிதான் சொல்லுவாள் ஆக மலை நெருப்பை உடையதாக இருக்கிறது புகை தெரிவதால் வீட்டில் சமயக்கட்டிலே பார்ப்பதை போல அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி கடவுள் இருக்கிறார் எப்படி நெருப்பு இருக்கிறது புகை தெரிவதால் புகை தெரிவதால் வீட்டிலே சமய மலையிலே நெருப்பு இருக்கிறது புகை தெரிவதால் சமயக்கட்டிலே நெருப்பை பா புகையும் நெருப்பையும் சேர்த்து பார்த்துருப்பதால் இங்கே நெருப்பையும் புகையும் ரெண்டையும் கண்ணால் பார்க்குறேன் அங்கே புகையை மாத்திரம் கண்ணால் பார்க்குறேன் நெருப்பை கண்ணால் பார்க்கலை நெருப்பு இருக்கிறதுனால எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி எங்கெல்லாம் நெருப்பு புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான நியாயம் அது மாதிரி இப்போ கடவுள் இருக்கிறார் எப்படி சொல்லுவேன் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படிப்பா சொல்லுவேன்னா தெரியாது பிரத்யக்ஷமாக இங்கே தெரிகிறாரா இப்போ எங் எப்படி சொல்கிறது அனுமானம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கார் கடவுள் எத்தனை எத்தனை காரியம் தத்திர தத்திர காரணம் அப்படின்னு அனுமானம் சொல்லணும் ஆனால் இந்த காரியக்காரண சாஸ்திரத்தை விடுங்கோ பிரத்யக்ஷம் அனுமானம் பண்ண முடியுமா சாஸ்திரத்தை வச்சுருந்தாலும் நீ இப்போ சொன்னேன் அனுமானத்தில் டைரக்டாவாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கல சாஸ்திரம் சாஸ்திரம் சொன்னத்தை வச்சுட்டு தானே நீ அனுமானம் பண்ணேன் சாஸ்திரம் சொல்லாமல் நீயாக எப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் ஆஹா உனக்கு அனுமானம் பண்ணுறத்துக்கும் சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆஹா வித்தவுட் சாஸ்திரம் நீ அனுமானம் பண்ண முடியாது ஆகையினால் கேவல அனுமானத்தினால நீ கண்டுபிடிக்க முடியாது சாஸ்திரம் வந்து உனக்கு அனுமானத்தை சொல்லாமல் நீ கண்டுபிடிக்க முடியாது ஆக கேவல அனுமானம் கேவல பிரத்யக்ஷம்பும் ஓன்லி சென்ஸ் பர்செப்ஷனில் நீ கடவுளை பார்த்து அறிய முடியாது ஓன்லி இன்ஃப்ளன்ஸில் நீ பட முடியாது ஏன்னால் பிரத்யம் இல்லாமல் அனுமானம் ஒர்க் பண்ணாது ஏன்னால் புகை வந்து பிரத்யக்ஷமாக இருக்குது அக்னி வந்து அனுமான ஜானம் அக்னியை கண்ணால் பார்க்கல அக்னிக்யானம் அனுமான ஜஞானம் இப்போது தூம ஜானம் பிரத்யக்ஷானம் அது மாதிரி நீ எப்படி நீ வாட்டுக்கு நீயாக எப்படி இமேஜின் பண்ண முடியும் அதனால தான் சண்டை போட்டுக்கிறான் ஒருவர் தான் ஏன் சுவாமி ஓன் சாமின்னு எவனுக்காக கண்டுக்கு தெரிஞ்சாதானே என் கடவுள் தான் ஒர்க் பண்ணணும் உன் கடவுள் வேலை செய்யாது அதுவும் எங்கள் குரூப்பில் தான் ஆர்சியில் தான் என்ன பெந்த கோஸ்தில்தான் தெரியும் உண்மையிலேயே அவர் யாருக்கு தெரியும் நேற்று ஏதோ ஒரு கிளாஸ் பார்த்தோமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் அதில் வந்தது இல்லை ஆ சப்தாதி ரஹிதத்துவாத்து அதான் பக்தியில் பார்த்தோம் நாரத பக்தி சூத்திரத்தில் ஒன்று பார்த்தோம் அதாவது பக்திங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் பக்திக்கு ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அன்புக்கு அன்புங்கிறது எல்லோருக்கும் ஒன்றா வேறு வேற ஏன் அன்பு வேறு ஓ அன்பு வேறே என்ன சொல்ல முடியும் அன்புக்குரிய பொருள் மாறலாம் நான் அன்பு செலுத்துறது கிருஷ்ண ரூபமாக இருக்கலாம் நான் அன்பு செலுத்துறது ராமரூபமாக இருக்கலாம் ஆனால் அன்பு எல்லோருக்கும் ஒன்று அது சிவனாக இருந்தால் என்ன விஷ்ணுவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன பக்தி ஈஸ் ஜென்ரல் காமன் பக்திக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபார்ம் இருக்குது ஆப்ஜெக்டும் வந்து ஃபார்ம்லெஸ்ஸாக இருந்தால் வம்புல்லை கடவுள்னு சொல்லிவிடலாம் அது எப்படி அது கான்ஷியஸ்னஸ் ஃபார்மாக இல்லை இன்டலெக்டா இல்லை அது மைண்டா என்னத்தை சொல்கிறது ஆக அனுப்ப ஆச்சாரியர் சொல்கிறார் சப்தாதி ரஹிதத்துவாத்து ந பிரத்ய கம்யா அதே மாதிரி நாப்பி அனுமான விஷய ஏன் அது காரணம் சொல்கிறார் தத் வியாப்த லிங்க அபாவா அதாவது வியாப்த லிங்கம்னா எத்த எத்தனை வன் தூமகா தத்திர தத்திர வன்னிகி எங்கெங்கே நெரு புகை இருக்கோ அங்கங்கே நெருப்பு இருக்கணும் அது மாதிரி எங்கெங்கே இ இது இருக்கோ அங்கங்கெல்லாம் கடவுள் இருக்கார்னு எப்படி சொல்கிறது அதுக்கு வழியே இல்லை லிங்கமே இல்லைங்கிறார் குழு இல்லைங்கிறார் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு என்ன குளு இருக்குது நெருப்பு இருக்குங்கிறதுக்கு குழு புகை இருக்குது பகவான் இருக்காருங்கிறதுக்கு என்ன குளு இருக்குது ஒரு குழுவும் இல்லை அதுதான் குழு தான் இங்கே தத்வியாப்த லிங்க அபாவாத் இது இருந்தால் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குழுவும் இல்லை ஆகையினால அப்ரமேயா பிரத்ய அப்பிரமேய அனுமான அப்பிரமேயா அப்புறம் அடுத்தது நாப்பி உபமான சித்தா இது உபமான பிரமாணம் அது மாதிரி இது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இங்கே ஒருத்தன் பசுமாட்டை பார்த்தான் அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லுவார் இது மாதிரியே ஒரு அனிமல் இருக்குது ஆனால் அது பசுமாடு இல்லை அப்போ வந்து என்ன சொல்கிறான் அவர் யாரோ சொல்லியிருக்கார் அங்கே நீ போனையான மலப்பிரதேசத்தில் போனையான அஸ்ஸாம் பக்கத்தில் போனையான அருணாச்சல பிரதேஷ் பக்கம் போனையான ஒரு அனிமல் இருக்கும் அது மாடு மாதிரியே இருக்கும் ஆனால் அது மாடு கிடையாது அதுக்கு பேர் மே தொன்னு பேர் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே மாடான்னு கேட்பான் அவங்க இருக்கிற மாடு இல்லை பசுமாடு இல்லை அது வேறு அதுக்கு திஸ் இஸ் நாட் கவு அப்படிங்கிறான் அப்போ அது என்னதுன்னா அதுக்கு அந்த ஊரில் அதுக்கு பேர் மேத்துன்னு பேர் அப்போ அவன் தெரிஞ்சுக்கிறான் இவனாக தெரிஞ்சுக்கிறான் யாரும் சொல்லாமல் தெரிஞ்சுக்கிறான் நம்ம ஊரில் ஒருத்தர் சொன்னாரே அது மாதிரி இருக்கும்னாருன்னு அப்போ அது உபமான பிரமாணம் அது சாஸ்திரத்தில் ஞானம் எப்படி வர்றதுங்கிறது ஹவு நாலெட்ஜ் டேக் ப்ளேஸ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பேர் பிரமாண சாஸ்திரம்னு பேர் சன்னியாசிகள்லாம் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் பதவாக்கிய பிரமாணம்னு சொல்கிறோம் இல்லையா குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோமே பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீணன்னா அதாவது கிராமர் மீமாசா அனாலிசிஸ் மெத் ஹவு டு அனாலிசிஸ்ங்கிற மெத்தட் அப்புறம் பிரமாணம் நாலெட்ஜ் இதை பற்றின சாஸ்திரங்களோட கரை கண்டவர்னு அர்த்தம் சங்கராச்சாரியர் அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீணஹ ஆஹா பத வாக்கியம் பதம் அது இந்த மாதிரி பதம்னால் கிராமர் வாக்கியம்னால் மீமாசா ஹவு டு அனாலிசிஸ்னு அர்த்தம் அப்புறம் பிரமாணம்னால் இந்த பர்ச எப்படி நாலெட்ஜ் வர்றது இதுக்கு என்னமோ இங்கிலீஷில் கூட ஏதோ பேர் இருக்குது மெட்டாஃபிசிக்ஸ் மாதிரி எபிஸ்டமாலஜி எபிஸ்டமாலஜி அறிவு ஆராய்வியல் எபிஸ்டமாலஜி அறிவு ஆராய்வியல் அறிவை ஆராயும் இயல் அறிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை ஆராய்கின்ற இயல் அதுக்கு பேர் அறிவாராய்வியல் இந்த எபிஸ்டமாலஜிக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அறிவாராய்வியல் ரெண்டும் புரியலன்னு தான் நான் என்ன பண்ண முடியும் அது பிற கொடுக்கணும் அது தத்வியாப்த லிங்க அபாவாத் அந்த குளு இல்லாதனால அடுத்த நாள் உபமான சித்தகி சித்தகா நிர்வாகத்வேனை சாதிய அபாவா கடவுளுக்கு சமமாக என்னத்தை சொல்கிறது அதனால தான் தனக்குவமை இல்லாதான்னு சொல்லிட்டார் ஆக நிர்பாகத்வேன இது மாதிரி அது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே மாதிரி ஏதா இருக்கா பூனை மாதிரி புலி வந்து எப்படி இருக்கும்னா பூனை மாதிரி பரிசாக இருக்கும்னா புலி எப்படிதான் இருக்கும்னா பூனை மாதிரி பரிசாக இருக்கும் அது பரிசாக கடிக்கும் இது நம்மள்டே வந்து உட்காந்துக்கும் அப்படிலாம் சொல்லலாம் அது மாதிரி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது கடவுளை பற்றி இது மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதாவது சொல்ல முடியுமாண்ணா சொல்ல முடியாது ஆஹா சாதிருஷ் அபாவாத் நான் அர்த்தாபத்தி கிராஹியா அர்த்தாபத்தி சொன்னால் காலையில் எழுந்து பார்க்குறோம் ஊரெலாம் வந்து ஜலமாக இருக்குது ஓ ராத்திரி மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சது கூட தெரியாமல் நான் தூங்கியிருக்கேன் நீ மழையை பார்த்தையோன்னா மழை பெய்கிற போது பார்க்கலை ஊரெலாம் ஜலமாக இருக்கிறத வச்சு ராத்திரி மழை பெஞ்சதுங்கிற அறிவு பார்க்கலை அதனுடைய பலனை வச்சு மழையினால் என்ன விளைவு ஏற்படுமோ அந்த விளைவை வைத்து விளைவிற்கான காரணத்தை ஒரு ஒரு மதத்துலையும் உங்களுக்கு எத்தனை பிரமாணம்னா நாஸ்திகனுக்கு பிரத்யம் மாத்திரம் பிரமாணம் அனுமானம் கூட பிரமாணம் இல்லை புத்த மதம் ஜெயின மதம் இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு என்ன பிரமாணம்னா பிரத்யம் அனுமானம் பிரமாணம் சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது பதிஞ்சு மற்றவங்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷ அனுமான சாஸ்திரம் பிரமாணம் மீமாசகர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இமாணத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணி அதிலையே டிவைட் பண்ணுறா அனுமானத்தையே பிரித்து பிரித்து பார்க்குறா இது என்ன மாதிரி அனுமானம் அப்படின் சொல்லி அனுமானத்துக்குள்ளேயே பிரிவுகள் ஆக இது அனுமான பிரமாணம் உபமான பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணம் முதல்ல பார்த்துட்டோம் பிரத்யப் பிரமாணம் அதுக்கும் வராதுங்கிறார் அர்த்தாபத்தி கிரக தத்வினா அனுபபபத்தியமான அசம்பவா எதை வச்சுன்னு நீ சொல்லுவே விளைவு விளைவுக்கு காரணமானது என்றைக்காக பார்த்துருக்கேன் மழையும் மழை பெய்யுறத ஒரு தூரம் பார்த்துருக்கேன் அதை ஜலத்தை வச்சு நான் என்ன சொல்கிறேன் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் இங்கே இங்கே என்ன பார்த்துருக்கேன் ரெண்டையும் கிடையாது நான் அபாவ கோச்சரஹா அப்படின்னா இல்லைன்னு வச்சுடுவோம் எண்ணத்துக்கு இந்த வம்பு தேவையில்லாமல் மண்டையை போட்டு உடச்சிக்கிறேன் கடவுளே இல்லை வம்பே இல்லை என்னத்துக்கு இது பிரத்யமாக அனுமானமாக உபமானமாக அர்த்தாபத்தியாக இது அனுபலப்தின்னு ஒரு பிரமாணம் அனுபலப்தி சொன்னால் இல்லைங்கிறது இல்லைங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டான் இல்லைங்கிறது உனக்கு எப்படி பார்த்து தெரியும் இல்லைங்கிறது ஒரு ஞானமா அஜ்ஞானமாக புரியுறதா இதுக்கு பெரியதான் எப்பிஷ்டமாக ரஜி இல்லைங்கிற நாலெட்ஜ் உனக்கு எப்படிப்பா வந்ததுன்னா இல்லைங்கிற நாலெட்ஜு தெரிய இப்போ பார்க்குறேன்ண்ணா இல்லை அப்படின்னா ஏ இரு கண்ணு தான் இருக்கிறது தான் கண்ணு காட்டும் இல்லாத எப்படி கண்ணு காட்டும் அப்படின்னு கேட்டால் முழிக்கிறான் அதாவது இல்லைங்கிற பிரமாணம் எப்படி அப்படின்னு கேட்டால் இருக்குங்கிறது தெரியலேங்கிறது தான் அறிவுக்கு காரணம் புரியுறதா முடிச்சுடுவேன் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு இரு இருக்குங்கிறது தெரியலேங்கிறது தான் இல்லைங்கிற அறிவுக்கு காரணம்னா இருக்குங்கிறது இருந்தால் தெரியாதா இருந்தால் விளங்கும் அது இருந்தால் விளங்காததுனால விளங்காதனால்தான் இல்லைன்னு சொல்கிறதே தவிர இல்லைன்னு நேரடியாக சொல்லலை புரியுறதோ நான் இங்கே சொல்கிறேன் இங்கே வந்து இங்கே வந்து மான் இல்லை இந்த இடத்துல மான் இல்லைன்னா இது தேவையானா சும்மா திடீர்னு மான் இல்லை மயில் இல்லைங்கிற அப்படிங்கிறான் இது வந்து மான் இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறேன் மான் இருக்கிறது விளங்கலையே இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அது இல்லைங்கிறது நேரடியாக இந்திரியத்தினால தெரியறதில்லை ஆக இல்லைங்கிறது இருப்பின் விளக்கமின்மையே இல்லை என்கின்ற அறிவுக்கு காரணம் இதுதான் பிரமாண சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் படிக்கிறதுனா இப்படி தான் இருக்குங்கிறது தெரிய இருந்தால் தெரிய போகிறது இல்ல இருக்கிறது விளங்கலை எனக்கு தெரியறதுன்னு சொன்னான்னு வச்சு உங்களேன் ஏதோ உங்களுக்கு அது அது என்ன சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னா நான் பாட்டுக்குன்னு நினைக்கிறேன் இங்கே உட்காந்துருக்குற அத்தனை பேரையும் திடீர்னு பசுமாடும் எல்லாரையும் நான் பசுமாடுன்னு நினச்சிக்கிறேன் இல்லாட்டையும் வந்து இங்கே இருக்க தேவலோகத்துலேருந்து தேவாடுலாம் வந்திருக்கா இப்படி நான் என்னோட சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கலாமே என்னோடய கற்பனை ஓ தேவர்களே தேவிகளே அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தார் இவர் அப்படின்னா என் கண்ணுக்கு நீங்கள்லாம் தேவாலாக தெரிகிறீள் தேவிகளாக தெரிகிறேள் அப்படின்னு நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்புறம் நல்லதை தானே சொன்னார் ஐயா மாடுன்னு முதல்ல சொன்னது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் ஒசந்துருக்கு நாலேட்சி சொல்லலாம் அதான் அபாவம் அபாவங்கிறது அனுபலப்தி இல்லைன்னு வச்சுப்போமே இல்லைன்னே வச்சுப்போமே நான் ஆக கடவுள் இல்லைங்கிற விஷயம் கூட கடவுள் இல்லைன்னு நீ எப்படி பா சொல்கிறேன்னு எப்படி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் இல்லை அப்படிங்கிறது உன்னால் எப்படி சொல்கிற முடிகிறது நாங்கள்லாம் கடவுள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் நீ கடவுள் இல்லைங்கிறத நீ எப்படி சொல்கிற அப்போ இருக்குங்கிறதையும் எப்படி சொல்கிறது இல்லைங்கிறதையும் எப்படி சொல்கிறது தேவையா இந்த விச்சாரம்னா இருக்கிறதே சரியாக புரிய மாட்டேங்கிறது இவன் இருக்கா இல்லையான்னு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு வஸ்துவை போய் அது வாக்கு கெட்டாது மனது கெட்டாது ஆனால் இருக்குது எப்படி தெரியும்னா நீ யோகசக்தினால பாரு யோகசக்தினால பார்த்தா இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னா புரியுறதோ நான் முதல்ல ஒன்று இருக்கும்னு நம்பி நான் யோகசக்தி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல இன்னொன்னும் வேஸ்ட்டெல்லாம் ஆகாது மைண்டுக்கு நல்ல பக்குவமெல்லாம் கிடைக்கும் நாப்பி அபாவகோச்சர பாவத்துவேன சம்மதத்துவாத் இருக்கிறது என்று பெரியோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதால் பாவத்வேன சம்ம இல்லாட்டி இத்தனை நேரம் படிப்போமா விஷ்ணுசாசனம் ஆஹா பாவத்வேன சம்மதாத் அடுத்தது சொல்கிறார் அபாவசாட்சித்வாச்ச ந ஷப்பிரமாண எத்தனை பிரமாணம் பாருங்க பிரத்யம் அனுமானம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி அச்சா அபாவசாட்சித்வாத் ஆறாவது பிரமாணம் கிடையாதுங்கிறார் ஷஷ்ட பிரமாணஸ் அபாவாத் ஷிரணஸ் அபாவசாட்சித்வாத் அதாவது ஷஷ்ட பிரமாணசே இல்லை ஷஷ்ட பிரமாணம் கிடையாது அபாவசாட்சித்வாச்ச அபாவத்துக்கு சாட்சியாக இருக்கிறது முடிச்சுட்டார் அபாவசாட்சித்வாத்து சாட்சித்வாத்து ஷஷ்ட பிரமாணச அனுபலப்தியும் கிடையாது அனுபலப்தி பிரமாணத்துக்கும் அகப்படாதுங்கிறார் அபாவசாட்சியாக இருப்பதால் அனுபலப்தி பிரமாணத்துக்கும் அகப்படாது பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி இன்னொரு பிரமாணம் பிரத்ய அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலப்தி இப்போ இனிமேல் சாஸ்திரந்தான் வரணும் சாஸ்திரப்பிரமாண வரணும் அது லௌகிகப்திரமாணம் வைதிகப்தப்பிரமாணம்லாம் பிரிக்க போகிறோம் பார்ப்போம் நாஷி நாபி சாஸ்திரப்பிரமாண வேத்திய ஷட் பிரமாணங்கிறது சாஸ்திரப்பிரமாணம் தான் ஆறாவது பிரமாணம் அதனால் நாபி சாஸ்திரப்பிரமாண வேத்திய சாஸ்திரத்தினாலையும் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிற ஏன்னா பிரமாண ஜன்ய அதிசய அபாவாத் பிரமாணத்தினாலே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் தெரிஞ்சால் பரவாயில்லை ஒரு பொருளும் புதுசாக தெரியல சாஸ்திரத்தில் இது ரொம்ப முக்கியம் இருக்கிறதான் சாஸ்திரம் விளக்கிறதே தவிர இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படுற விஷயங்களில் நமக்கு பிரத்யக்ஷமாக புரிகிற விஷயங்களைத்தான் சாஸ்திரம் சொல்கிறதே தவிர தெரியாத விஷயங்களை சாஸ்திரம் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாரு இந்த காண்டெக்ஸ்டில் ஏன்னா இப்போ சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஞானம் எதுலேருந்து வருது சாஸ்திரத்தினால்தான் வருது புண்ணியம் பாப்பம் சொர்க்கம் நரகம் அப்புறம் வந்து ஜீவாத்மா இதெல்லாம் சொல்கிற போது ஆனால் இங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கு இதில் நாப்பி சாஸ்திரப்பிரமாண வேத்தியா சாஸ்திரப்பிரமாணத்தினாலும் அறியப்படுவதில்லை இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை பார்க்கணும் வேதாவினாசினம் நித்தியம் யஜே நமஜமியம் கதம் சபுருஷ்பார்த்த கம் ஹாத்தயதி ஹந்தம் அங்கே ரொம்ப அழகாக ஆதிசங்கரர் இந்த பிரமாண பிரமாணத்தை பற்றி நன்றாக விசாரம் பண்ணியிருக்கார் நாப்பி சாஸ்திரப்பிரமாண வேத்திய பிரமாணன்ய அதிசய அபாவா பிரமாணத்தினால என்ன தெரிகிறது ஏதாவது ஒரு விசேஷமாக ஒரு வஸ்து இருக்காண்ணா அதுவும் இல்லைங்கிறார் எதிஏவம் சாஸ்திர யோனித்துவம் கதம் இப்படின்னு சொன்னால் சா பிரம்மசூத்திரத்தில் மூணாவது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒன்று இருக்குது சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு அதுக்கு பிரமாணம் அது பிரமாண பிரமாண சூத்திரம் அது அப்படின்னா அது எப்படி ஆகும் மூணாவது சூத்திரம் எப்படி பிரயோஜனம் உள்ளதாகும்னா சொல்லுகிறோம் கேள் பிரமாணாதிசாட்சித் பிரகாஷஸ்வரூபிரமாண அவிஷயேபி அத்தியஸ்த அத்தியஸ்த அததிரூபநிவர்த்தகாஸ்திரப்பிரமாணகத்துவது அப்பிரமேயம் விளக்கமாக சொல்லணும் உச்சியத்தேன்னா சொல்லுவாம் சொல்லுகிறோம் கேள் அப்படின்னு அர்த்தம் பிரமாணாதிசாட்சித்வேன எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீதான் யூஸ் பண்ணுற நீ இருக்கேங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் வேண்டாம் நான் இருக்கேனோ அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுங்க நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வேண்டாம் ஆஹ் மைண்டு கூட மைண்டை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுனால மைண்டால் நான் என்ன தெரிஞ்சுக்கல நான் தான் மைண்டை தெரிஞ்சுக்கிறேன் மனம் என்னால் அறியப்படுகிறது மனதால் நான் அறியப்படுவதில்லை மனம் இருந்தால் என்ன நான் நினைக்க முடியும் நினைக்காட்டாலும் நான் இருக்கேங்கிறதுக்கு பிரமாணம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேன் முழித்த உடனே தெரிகிறது மனசு வேலை செய்யாத போது நான் இருந்திருக்கேன் இல்லாட்டி இப்போ எப்படி வர முடியும் நான் இருக்கேனே அகம் அஸ்மிங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை நான் இருக்கிறேன் என்பதை எதனால் நான் அறிகிறேன் என் இருப்பாலேயே நான் இருப்பதை நான் அறிகிறேன் அகம் ஞபப்திஸ்வரூபகா நான் அறிவே வடிவானவன் அறிவே வடிவான எண்ணெய் அறியப்படும் பொருளாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை இதனால்தான் தைத்திரிய உபனிஷத் சொல்லித் அதாவது இறைவனை இல்லை என்று சொல்பவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தன்னையே இறைவனாக உணர்கிறான் இப்படி இருக்கு அது மாத்திரமல்ல அவனை சிறந்தவன் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அசநேவசவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் தத்தோவிதுரிந்து பிரயோஜனம் என்னென்னா கடவுள்ங்கிறது நீதாம்பான்னு அர்த்தம் அப்புறமேயாங்கிறது அந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்காருனா நீதான் அது சொல்கிறார் என்ன சொல்கிறார் பிரமாணாதி சாட்சித்வேன எல்லா பிரமாணங்களையும் யூஸ் பண்ணுறது யார் நீ தான் பிரகாஷஸ்வரூபஸ பிரமாண நீ வந்து செல்ஃப் எஃபல்ஜென்ட் செல்ஃப் எவிடென்ட் நீ செல்ஃப் எஃபல்ஜெண்ட்டாக இருக்க செல்ஃப் எவிடெண்டாக இருக்க நீ வந்து ஸ்வயம் பிரகாஷமாக இருக்க உன்னுடைய உணர்வுக்கு நீயே தான் காரணம் நீ அதை இது பண்ணுற பிரமாண அபிஷயத்வே அப்பி நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது என்னை வந்து நோன் ஆக முடியாது நான் என்னையே நான் நோன் நோவரையே நோன் ஆக்க முடியாது அறிபவனையே அறியப்படும் பொருளாக ஆக்க முடியாது அப்படி இருந்தாலும் இந்த கற்பிக்கப்பட்டிருக்கு அத்தியஸ்த அதூப நிவர்த்தகத்வேனு எல்லாத்தையும் போட்டு நான் கற்பிச்சுன் இருக்கேன் என்னத்தான் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எல்லாத்தையும் போட்டு என்ன மூடி வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அத்திரூப நிவர்த்தகத்துவனு அதுக்குத்தான் சாஸ்திரம் பிரமாணமாக என்ன சொல்கிறார் பிரமாத்தாவை வந்து ஒரு நாளும் பிரமேயமாக்க முடியாது அறிபவனை ஒரு நாளும் அறியப்படு பொருளாக்க முடியாது அறிபவன் மீது கற்பிக்கப்பட்டிருப்பவைகளை நீக்குவதற்கு தான் சாஸ்திரம் பிரமாணங்கிறார் பிரம்மனை வந்து நேரடியாக காமிக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை அப்ரமத்தை நீக்கிறதுல தான் சாஸ்திரத்துக்கு பிரமாணம் சாஸ்திர பிரமாண பிரமாணகத்துவம் இது அப்பிரமேயா அப்படின்னா எதுக்கு சாஸ்திரம்னா சாஸ்திரம் வந்து தப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு தானே தவிர நியூவாக ஒரு நாலெட்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆக இதுலேருந்து ஒன்று சொல்லிவிடுறார் ஆத்மாவும் விஷ்ணுவும் ஒன்று அந்தர்பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்தித அந்த அப்பிரமேயனாகிய மகாவிஷ்ணுவும் ஆத்மாவாகவே இருக்கிறார் தான் பாடம் கடைசியில் அத்வைத சித்தாந்தப்படி இல்லாட்டி சாதாரணமாக துவைத்தமாக இருந்தால் என்ன சொல்லுவார் அவரை அளக்க முடியுமா பெருமாளை சௌரியமாக போச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா பெருமாளை அளக்கவாக முடியும் சனா பிரமேயா அளவிட முடியாத ஆனந்தமானவர் நான் அளவுக்குரிய துன்பத்தோடு இன்பத்தை அனுபவிக்கிறேன் என்னை மட்டமாக்கி அவரை வசத்தணும் அப்படி சொல்லலைங்க அப்பிரமேயாங்கிறது ஆத்மாவே சொல்லிட்டார் சங்கராச்சாரியர் ஆதிசங்கர் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ந எதுனாலேயும் பிரமேயமாகறதில்லை ஆ பிரத்ய பிரமேயம் இல்லை அனுமான பிரமேயம் இல்லை உபமான பிரமேயம் இல்லை அர்த்தாபத்தி பிரமேயம் இல்லை சாஸ்திர பிரமேயம் இல்லை அபாவ பிரமேயமும் இல்லை சாஸ்திர பிரமேயமும் இல்லை இத்தனை பிரமாணத்தையும் யூஸ் பண்ணுற சாட்சி பிரமாணத்தினால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஆகையினால் நான் தான் அகம் அப்ரமேய அப்ரமேய ஆத்மா ஏவ என்னதுன்னா அகமேவ நாராயணஹா நாராயணோகம் அப்படி சொல்லி முடிக்கிறார் அப்ரமேயா இல்லாட்டி இன்னொரு வார்த்தை போடுறார் சாக்ஷி ரூபத்வாத்வா அதாவது இது ரெண்டாவது லெவல் சாக்ஷிங்கிற போது இந்த துவைத்தம் இருக்குது ஏன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறார் அத்தியஸ்த அதத்ரூப சாஸ்திர பிரமாணம் தெரிஞ்சதுக்கப்புறம் சாஸ்திர பிரமாணத்துக்கும் வேலை கிடையாது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா சாஸ்திரம் என்னத்துக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் தெரிஞ்சுன்றதுக்கு பிறகு அது என்னத்துக்கு யூஸ் பண்ணணும் திரும்பவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாமல் இருக்கும் இங்கே தேவைப்படுறதுக்கு இல்லை அதனால் சாட்சி ரூபம்னா விட்னஸ் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் சாட்சி ரூபத்வாத்வா அப்படின்னா அது விகல்பம் சாட்சி ரூபமாகவும் எடுத்துக்கலாம் விட்னஸ் ஆகும் அவேர்னஸ்ஸாகவும் அப்படியும் எடுத்துக்கோ அப்படிங்கிறார் இனி அடுத்தது அப்புறமேயோ அப்புறமேயாக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அப்புறமேயாக்கு தான் இத்தனை அர்த்தம் பார்த்துருக்கோம் ஒரேஷ் <clears throat> சரி அடுத்தது பார்க்கலாம் இந்த ந ஷஷ்ட பிரமாணசாங்கிறது நான் கொஞ்சம் க்ளாரிஃபை பண்ணணும் வியாக்கியானத்தில் காணோம் அது என்னங்கிறது அப்புறம் பார்த்து சொல்கிறேன் ரிஷி காணி இந்திரியாணி தஷா இந்த எத்வா இந்திரியாணி எஸ் வசே வர்த்தன் ச பரமா எ சூரிய ஜீதி கேஷ் ரீகேஷ் ஹரிக்கேஷ் பூஷோதராம் எம் மோட்சிரம கேஷசை போதையன்ஸ்வாச்சை ஜது ப்றக் போதனஸ்வாச்சம் பவேத் அக்னீஷோமாண்டுநந்த ஹுஷீ கேஷோ மகேஷனோக அப்போ ஹிருஷிகேசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஹிருஷிகாணி இந்திரியாணி ஹிருஷீகம் அப்படின்னு சொன்னால் இந்திரியம் சென்ஸ் ஆர்கன் ஹிருஷி இந்திரியாணினா சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆக இந்திரியங்கள் தேஷாம் ஈசா அவைகளுக்கு தலைவன் க்ஷேத்திரூபபாக் க்ஷேத்ரூபாக்னா சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஆக இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் நான் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான் தான் ஹிருஷிக இந்த இந்திரியங்களுக்கு தலைவன் ஆகவே ஆத்மாவுக்கு தான் இன்னொரு பேர் ஹிருஷிகேஷ அப்படி ஒரு மீனிங் நம்பர் ஓவர் ஒரு மீனிங் முடிஞ்சது எத்வா அல்லது இந்திரியாணி எஸ்ய வசே வர்த்தந்தே ச பரமாத்மா ஹிருஷிகேஷா சென்ஸ் கண்ட்ரோல் யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஹிஷிகேஷன்னு பேர் இந்திரியங்கள் இந்திரியங்களின் தலைவன் முதல் மீனிங் என்ன இந்திரியங்களின் தலைவன் சென்ஸ் மாஸ்டர் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இது ஃபஸ்ட்டு மீனிங் அடுத்தது என்னென்னா எவன் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறானோ கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானோ புலநடக்கம் பழகு உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு பேர் இதெல்லாம் நம்ம கீதையிலையும் பார்த்துருக்கோம் ஹிஷிகேஷ குடாக்கேஷ எல்லாம் பார்த்துருக்கோம் இந்திரியாணி எஸ்ய வசே இந்திரியங்கள் யாருடைய வசத்தில் இருக்கோ அந்த பரமாத்மாவுக்கு தான் ஹிருஷிகேஷன்னு பேர் இன்னொரு மீனிங் எஸ்யவா சூரிய ரூபஸ் சந்திரரூபிரீத்தரா ஹிருஷ்டா கேஷா ரஷ்மயா சா ஹிருஷிகேஷ சூரியனுடைய கிரணங்களும் சந்திரனுடைய கிரணங்களும் உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது சூரிய ரூபஸ்ய வா சந்திர ரூபஸ்ய வாங்கிறார் சூரியனுடைய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ ஜகத் பிரீத்திகராக மக்களுக்கெல்லாம் அது சுகத்தை கொடுக்கறது ஹிருஷ்டாக சூரியன் சந்திரன்லேன்னு நம்ம வாழ்க்கையிலேன்னு நமக்கு தெரியும் ஆக ஜெகத் பிரீத்திகராக சில சமயம் சூரியனுடைய ஒளியும் நமக்கு ஹிதமாக இருக்கும் சந்திரனுடைய ஒளி எப்போவுமே ஹிதமாக இருக்கும் அதெல்லாம் ஹிருஷ்டாக கேஷாகாங்கிறதுக்கு ரஷ்மையாகங்கிறார் ரஷ்மயாகனால் கிரணங்கள் அந்த சூரிய ஒளிக்கற்றைகள் சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளோ அல்லது சந்திரனுடைய ஒளிக்கற்றைகளோ உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹிருஷ்டாக ஹிருஷ்டாக கேஷாக ரிஷிகேஷா ஆக இந்த சூரியன் சந்திரனுடைய ஒளிகள் இருக்கே ரஷ்மையா சகா ஹிருஷிகேசா ஒரு அர்த்தம் என்னது ஆத்மான்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன புலநடக்கம் உடையவன் அர்த்தம் மூணாவது அர்த்தம் என்னென்னா சூரிய சந்திரன கிரணங்களை உலகத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்படி சொல்லணும் உலகத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சூரிய சந்திரன கிரணங்களை தன்னுடைய கேசங்களாக உடையவன் தன்னுடைய தலைமுடிகளாக உடையவன் அர்த்தம் அதை பார்த்தா நமக்கு பகவானுடைய கேசம் மாதிரின்னு வர்ணனை சஹா ஹிருஷி கேஷா அதுக்கு என்ன புறமாணம் சுவாமி நீங்களாக பாட்டுக்கு சொல்கிறீங்களேன்னா சூரிய ரஷ்மியர் மக சூரிய ரஷ்மிஹி ஹரிகேஷ் புரஸ்தாத் அப்படின்னு வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது ஹரிகேஷஹா சூரியரஷ்மிஹி புரஸ்தாத் இது ஸ்ருதேஹே அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு புருஷோதராதித்வாத்து சாதுத்வம் இது ஒரு கிராமர் பாயிண்ட் அதாவது இந்த சப்தம் வந்து தப்பு கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறதுல இந்த வேர்டு வந்து இதுக்கு ப்யூரிட்டி இருக்கா வேர்டில் ப்யூரிட்டி பார்க்குற ஆக புருஷோதராதித்வாத் அப்படின்னு கிராமரில் சொல்கிறது அது மாதிரி இதுவும் சாதுத்வம் இந்த சப்தம் சாது சப்தம்தான் ஆக ஆத்மான்னு சொல்லலாம் புலனடக்கம் உடையவன்னும் சொல்லலாம் புலன்களை புலன் புலன்களை பொறி புலன்கள் பொறிகளை ஆள்பவன் சொல்லலாம் பொறிகளின் தலைவன் பொறிகளை ஆளுபவன் அப்புறம் சூரிய சந்திரனுடைய ஒளிக்கற்றைகளை தனது தலைமுடியாக கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் அதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்கிறார் மோட்ச தர்மம் மகாபாரதத்துலேருந்து சூர்யா சந்திரமசோ சஸ்வத்து அம்சுபிக் கேசசம்ஜிதைஹி கேசனா கேசமாக சொல்லப்பட்டிருக்கு போதையன் ஸ்வாபயம் செய்வ ஜெகதுஷ்டதே ப்ரிசகு ஆக இந்த சூரியன்தான் நம்மளை தூங்கும்படி பண்ணுறான் இந்த சூரியன்தான் நம்மளை முழிச்சுக்கும்படி பண்ணுறான் ஆக சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் நீங்கும் பொழுது நாம் தூங்குகிறோம் சூழிய சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் தோன்றும்போது நாம் விழித்து கொள்கிறோம் வேதமே சொல்கிறது யோசௌ தபன் உதேத்தி சசர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதா அதே மாதிரி யோச அசமேதி சசர்வேஷா பூத்தாணாம் பிராணாநாத யாஸ்தமேதி சூரிய நமஸ்கார மந்திரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதில் ஜகது உத்திஷ்டத்தை ப்ரிசகு இந்த ஜனங்களெல்லாம் எழுந்திருக்கிறார்கள் தூங்குகிறார்கள் போதனாத் சுவாபனாச் செய் ஜகதா ஹரிஷணம் பவேத் எல்லாரையும் விழிக்கும்படி செய்கிறார் உறங்கும்படி செய்கிறார் ஆகவே உலகத்தை அவர் கவருகிறார் அட்ராக்ட் பண்ணுறார் அக்னி சோம கிருத்தை ரேவம் மக்களை அக்னி சோம கிருதைகி அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் பிராமண திருஷ்டியில் சொல்கிறார் எல்லாரும் அவங்கவங்க விவசாயம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறான் யாராருக்கு என்னென்ன தொழில் உண்டோ அவர்கள் பண்ணுகிறார்கள் அதனால் அவனுக்கு பேர் என்னதுன்னா ஹரிஷிகேஷோ மகேஷானஹா வரதோ லோகபாவனஹா அவன் ஹிருஷிகேஷன் என்றும் மகேசானன் என்றும் எல்லோருக்கும் வரங்களை கொடுப்பவன் என்றும் உலகத்தால் மக்களால் போற்றப்படுகிறான் லோகபாவனஹா அப்படி சொல்கிறார் இனி அடுத்தது பத்மநாபா அப்பிரமேயோ ஹிருஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு படிக்கலாம் இது சர்வ ஜெகத்காரணம் பத்மம் நாபோய சா பத்மர் பருஷோராம் ஒரே அர்த்தந்தான் சொல்கிற பத்மத் காரணம் பமம் சர்வ ஜெகத்கார பத்மம்னு சொன்னால் தாமரைன்னு அர்த்தம் ஆனால் என்ன சொல்கிறார் உலகம் அனைத்திற்கும் காரணம் காரணமாக இருக்குது பத்மம் நாபௌ எஸ் எஸ் ஆஹா பத்மநாபகா வந்து அனந்த பத்மநாப சுவாமியெல்லாம் பார்த்தா தொப்புள்லேருந்து நாப நாபின்னா தொப்புள் அதுலேருந்து வர தாமரை அதில் தான் பிரம்மதேவர் இருக்கிறார் ஆக சர்வ ஜகத்காரணமாக இந்த தாமரை உருவகப்படுத்தியிருக்கு அதிலருந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறது இது வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு தாமர பூங்கிறது ஜகத்துக்கு காரணமாகவும் அது தொப்புல்லிருந்து வருகிறது அந்த பத்மம் நாபவ் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் தாமரை போன்ற தொப்புள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதிலிருந்து தோன்றி இருக்கிறது அது இங்கே சொல்லலை அஜஸ்ய நாபவ் அத்வேகம் அற்பிதம் அதி அஜஸ்ய நாபாவதி அதாவது இந்த பிரவாதவனுடைய அஜஸ்யேன்னு சொன்னால் அஜாயமானோ बहुधा விஜாயத்தே அப்படின்னு படிக்கிறோம் ஆ பிறப்பற்றவனிடமிருந்து பிறப்புடைய பல உலகங்கள் தோன்றுகின்றன அதில் சூரிய அஜஸ் அஜஸ்யநாப் அதி ஏக்கம் அற்பித்தம் எல்லாம் அதில் ஒடுங்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறது இது ஸ்ருதேஹ எந்த ஸ்ருதியும் தெரியாது இங்கே அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால இந்த சப்தமும் பத்மநாப சப்தமும் தூய்மையானது தான் அப்படிங்கிறார் புருஷோதராதித்வாத் சாதுத்வம் இந்த சப்தமும் உயர்ந்தது தான் இந்த சப்தத்தில் தோஷம் பார்ப்பார்கள் சில பேர்லாம் இந்த மாதிரி சப்தத்தில் இந்த சப்தம் வந்து ப்ராப்பராக இல்லை இந்த வேர்டு வந்து நாட் இது சுத்தமான சப்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த சப்தம் சுத்தம்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வச்சுன்னு இருக்கார் இது இதோடு எனக்கு தெரிஞ்சு நாலு தான் சொல்லிவிட்டார் இந்த புரஷோதராதித்வாத் ஏன் இது சா அசப்த இந்த ச இந்த சப்தம் வந்து அசாது சப்தம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹேத்துவெல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியல ஏன்னா அதெல்லாம் வந்து சப்தசாஸ்திரத்தில் பார்த்தா தான் தெரியும் சாது சப்தம் ஒன்றும் வேண்டாம் கம்பர் பாடினர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படி சொல்லிட்டு இம்மையே ராமா என்ற இரண்டு அப்படி சொன்னார் திண்மையும் பாவம் சிதந்து தெரியுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்து நாள்னா புலவர்கள் ஒத்துக்கலை நன்மைன்னு தான் ஆரம்பிச்சிருக்கார் நாளே ஆரம்பிக்கப்படாதுங்கிறோம் நான் அச்செழுத்து தொடங்காதுங்கிறான் அதுக்கு கம்பர் போராடுறார் நானாக சொல்கிறேன் இது ராமந்தான் சொன்னான்னு சொல்லி அப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வேலை பண்ணி கடைசியில் புலவர்கள் ஒத்துக்கொண்டார் நான் தொடங்கப்படாது நாங்கிற எழுத்தே தப்பு அது நன்மையோ தீமையோ நினத்தையோ சொல்லிட்டு போங்கிறதுல ஏன் பாட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறோம் அதனால் இதெல்லாம் அதனால தான் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் இப்போ உக்காரத்தில் தொடங்குறது அகாரத்தில் தொடங்குறது உட்காது திருவள்ளுவர் அகார முதலில் ஆரம்பிச்சுட்டார் இப்படி எல்லாம் புல ஒன்றும் விடமாட்டான் உடனே நிற்பான் நாலு பேர் அந்த காலம் அறிவில் அந்த காலத்தில் இங்கே பணத்துக்கும் பதவிக்கும் தான் இப்போது இப்போ அறிவில் நிற்பான் கேட்பான் நீ இந்த மாதிரி சொன்னியான சரி வராதப்பா திருவள்ளுவரையும் கம்பரையும் படுத்தின தமிழ்நாடு ஒரு காலத்தில் அப்படின்னு அறிவு துறையில் நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு இந்த குரல் சப்பு அப்புறம் வந்து இந்த பாட்டு தப்பு இந்த நூற்று நூறு பாட்டில் நீ ஆயிரம் பா நூறு பாட்டுக்கு ஒரு தரம் சடையப்பு வள்ளலை புகழது தர்மம் இல்லை ஆயிரம் பாட்டுக்கு ஒரு தரம் புகழ் போகிறோம் பத்து பாட்டு போறோம் இந்த சடையப்பு வள்ளலுக்கு பணம் கொடுத்துட்டான்னா இஷ்டத்துக்கு எழுதுறது அவனை பற்றி அப்படின்னு கேட்குறான் இல்லை அவர் நான் இல்லைன்னு அது சரி இன்னும் காலங்காலத்துக்கு உனக்கு வேணால் அவன் செஞ்சிருக்கலாம் பாட்டுக்கு என்னாச்சு இது சமூகத்தை சேர்ந்தது இப்படிலாம் கண்டிக்கிற ஆட்கள் இருந்து இன்றைக்கி என்ன தேனாலும் போடலாம் சோசியல் மீடியாவில் உள்ளே போக விடமாட்டான் உடனே நாலு பேர் நிற்பான் முன்னாடி அவ்வளோ நாடு சொல்லுவார் சுந்தரமூர்த்தின் ஐவர் சேக்கிரார் சொல்லுவார் கட்பாரும் கேட்பாரும் மலிந்த கலையநல்லூரும் பேர் இந்த இதுக்கிட்ட திருக்கோயிலூர்கிட்ட ஒரு ஊர் இருக்குது கலையநல்லூர்னு பேர் அந்த ஊரில் மக்கள் எப்படி இருந்தாங்களாம் தின்ன எங்கே பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பாளாம் கற்பாரும் கேட்பாரும் மலிந்த கலையநல்லூர் சுந்தரமூர்த்தி நார் அந்த தெருவில் போகிறாரான் போகிறபோது அப்படி ஊரில் மக்கள் படிச்சுட்டுருக்காங்க பாடம் சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்குறாங்க அப்படி இருந்த ஒரு ஊரில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க அடுத்தது அமரானாம் பிரபுஹூ அமரப்பிரபு அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுவிட்டார் பத்மநாபா அமரப்பிரபு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாள் பத்மநாபோ மரப்பிரபுன்னு விட்டான் நான் மரத்துக்கும் பிரபுதான்னு சொன்னாராம் பெருமகள் அப்படி ஒரு கதையெல்லாம் நிறைய சொல்லுவாள் இங்கே அமரர்களுக்கு தலைவன் அமரர்கள்னால் யார் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம் இங்கே இருக்கிற கேபினட் மினிஸ்டருக்கும் ஹெட் அவர்தான்னு அர்த்தம் எல்லாருக்கும் அமரப்பிரபு அதாவது ரொம்ப நாள் வாழக்கூடியவர்கள் அமரர்கள் அவர்களுக்கு மரணம் உடனே கிடையாது அதனால் அவங்க ஆஸ்பத்திரிக்கும் ஜாஸ்தி போக வேண்டியதில்லை அதனால் அது மாற்றமில்ல பிறக்கிற போதே எங்கே கர்ப்பவாசமே கிடையாது டைரெக்டாக அங்கே எங்கே பிறந்து விடுறான் கடைசி வரைக்கும் எங்கே இருக்கான் அதனால் அவர்களுக்கு வந்து முதுமையும் கிடையாது அஜராஹா நிர்ஜராக தேவாகா அப்படி சொல்லி அமர கோஷத்துலேயும் சொல்லியிருக்கு ஆஹா அமரா அமரானாம் பிரபு அமர்ப்மிரிய சிஸ்மா கிரித்தை ஜகத் கம விஷம் கர்மதிச்சிம வா விமாஷ்ட <clears throat> சாதிருஷ்யாத் வா விஸ்வம் கர்ம கிரியா எஸ் எ சா விஸ்வகர்மா அதாவது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற கர்மா கிரியா யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் விஸ்வகர்மானு பேர் கிரியத்தை இது ஜகத்கர்ம இன்னொரு மீனிங் இந்த படைப்பு தொழிலை செய்கிறார் கிரியத்தே இது ஜெகத்கர்மா விஸ்வம் கர்ம எஸ் இ வா ஆஹா உலக படைப்பு தொழிலை எவருடைய எவ் படைப்பு தொழிலானது எவருடையதாக இருக்கிறதோ அதனால் அவருக்கு பெயர் விஸ்வகர்மானு பேர் விசித்திர நிர்மாண சக்திமத்வாத்வா விஸ்வகர்மா ரொம்ப விசித்திரமாக பண்ணியிருக்காருப்பா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது திமிங்கிலத்தை பார்த்தா சுராமினை பார்த்தா ரத்னங்களை பார்த்தா இதில் இருக்கிற இந்த சிருஷ்டியை பார்த்தா நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் தலைமுடி கையை காலு நகத்தை பார்த்தாலே ஆச்சரியமாக தானே இருக்குது எப்படி இருக்குது இந்த படைப்பு ஒரு மாமரத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த இலையை பார்த்தா அதுக்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸை பார்த்தா ஒரே விசித்திரமாக இருக்குது ஆதிசங்கரர் ரமா ராமானுஜர் இவர்களெல்லாம் இந்த ஜென்மாத்தியசயதா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு அவங்க சொல்கிற விளக்கங்களை எல்லாம் படித்து பார்க்கணும் அப்படியே இந்த சிருஷ்டியை வர்ணனை பண்ணுவார் மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபா மனசினால் கூட சிந்தனை பண்ணி பார்க்க முடியாது எண்ணுதற்கு எட்டா எழிலார் இந்த சிருஷ்டியை நம்ம நினச்சி பார்த்தா சின்ன பூச்சியிலேருந்து இப்போ ஏதோ ஒன்று போயின்ட்டுருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் போயின்ட்டுருக்கு ஒரு ஒரு பேர்டு அழகாக நட்டு அது அழகாக அதுவே டைப் பண்ணுறது அது இலையவே இலையை தைக்கிறது அழகாக இலையை தைக்கிறது அப்படியே வந்து குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தைச்சு தைச்சு அதுலேருந்து நார் எடுத்து அது எப்படி தான் நார் எடுக்கிறதோ தெரியல பகவான் அதுக்கு அப்படி கொடுத்துருக்காரு இன்ஸ்டிங்காக இருக்குது அதுக்கு அழகாக கட்டி அதுக்குள்ளே மூணு குஞ்சு உட்காந்துருக்கு அதோடய அம்மா குஞ்சு போய் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அது எங்கேயும் அங்கேருந்து போயிட்டு வந்து வந்து வந்து ஆகாரம் கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தா நமக்கு பிரமிப்பாக தான் இருக்கும் இது எப்படியும் தெரியலன்னா எங்காற்று மாமியே புரிஞ்சுக்க முடியலேன்னா எங்காற்று மாமாவை புரிஞ்சுக்கலன்னு மாமியும் சொல்ல மாமியை இப்போ மாமாவை புரிஞ்சுக்க முடியலன்னு மாமியும் சொல்ல இதுவே தகராறுல இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல இந்த சிருஷ்டியை பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே நிர்மாண சக்திமத்வாத்வா விஸ்வகர்மா தொஷ்டா சாதிருஷ்யாத்வா தொஷ்டான்னாலும் அவனும் ஷில்பி தான் அவனுக்கும் ஷில்பி தொஷ்டாங்கிறது ஒரு தேவத்தையா சாஸ்திரத்தில் எவ்வளோக சிற்பியாக சொல்லப்படுறோம் சாதிருஷ்யாத்வா விஸ்வகர்மா அவனுக்கும் விஸ்வகர்மான்னு பேர் உண்டு ஆஹா தொஷ்டா சாதிருஷ்யாத்வாங்கிறார் அது மந்திரத்திலே ஸ்லோகத்திலே வந்துவிடுத்து விஸ்வகர்மா மனுஸ்துவஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோ தருவஹா ஆமாம் இங்க இன்னொரு இடத்துல தொஷ்டா வரப்போகிறது பின்னால் ஆனால் விஸ்வகர்மா அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்கிறார் தொஷ்டா சாதிருஷ்யாத்வா அந்த தொஷ்ட்ர தொஷ்டாவுக்கு சாதிருஷ்யமாக இருக்கிறதுனாலையும் விஸ்வகர்மானு சொல்லலாம் இன்னொரு மீனிங் இப்போ மொத்தம் எத்தனை மீனிங் ஒன்று ரெண்டு மூணு நாலு அர்த்தம் விஸ்வகர்மாங்கிறப்தத்துக்கு இந்தளவில் நாம் பூர்த்தி பண்ணுவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாருஷோத்தமம் நமோஸ்தனன் தய சகசிரமூர்த்தயே சகசிரிசிபாவே சகசிரா புருஷா ஷாஸ்வோட்டிணே நமகோவிந்தமீர் சூமாராஜி கீ